தர்மேச்ச அேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி தே ஹாஸ்தி ந துவசித்து மகாபாரதத்தினுடைய பெருமை சொல்ல வந்த ஸ்லோகன் இது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே மகாபாரதத்தில் விளக்கப்பட்டுள்ளன அதிலே முக்கியமாக அறத்தை பற்றி அதாவது தர்மத்தை பற்றிய கேள்விகளெல்லாம் யக்ஷப் பிரஷ்னங்கிற கதையில் பார்த்துக்கொண்டு வருகிறோம் தர்மபுத்தொண்டு வருகிறார் இனிமையாக பேசினால் அனைவருக்கும் இனிதானவனாக இருக்கிறான் ஆனால் கடுமையாக பேசினால் யாருக்கும் வேண்டாதவனாக போகிறான் என்று பார்த்தோம் அது நூற்றி கேள்வி பிரிய வச்சனவாதி பிரியோபவதி தர்மபுத்திரன் பதில் சொன்னார் நாமும் பேச்சில் அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் ஆனா பிரியமா பேசணும் பொய்யாக பேசுவது கூடாது சத்தியம் பிரியம் நப்ரூயாது சத்தியம் அப்ரியம் சத்தியமானத பேசு அது எல்லாரும் ஏத்துக்கிற அளவுக்கு இனிமையாக எடுத்து கூறு நூயாது சத்தியம் லோகத்துக்கு பிடிக்காதபடிக்கு உண்மை பேசுடாது உண்மையே பேச வேண்டும் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிறா போலே பேச வேண்டும் அப்படி யாரெல்லாம் பேசுகிறார்களோ இனிமையா பேசுறாளோ அவர்கள் எல்லாருக்கும் வேண்டியவர்களாக இருப்பார்கள் நம்ம ஒத்தரை ஒரு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார்கள் நம்மால் போக முடியலாம் போக முடியாமலும் இருக்கலாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாள்னு வச்சுப்போம் அப்போ எனக்கு அன்னைக்கு வேலை இருக்கு நான் வர்றதா இல்லை அப்படின்னு சொன்னா உண்மைதான் உண்மையில எனக்கு வேற வேலை இருக்கு நம்மால நீ போக முடியாது ஆனா அப்படின்னு சொல்லிடலாமா கொஞ்சம் கேட்பவர்கள் வருத்தப்பட்டு போகலாம் ஆகினாலே அன்னைக்கு மேலேழுந்த வாரியா ஆமா கண்டிப்பா அவசியமா வர வேண்டிதான் கல்யாணம்னு கூப்பிட்டு ரொம்ப திருப்தி அவசியம் வர பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் நாள் எடுத்துக்கிறவா புரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்கட்டும் நாமும் பொய் ஆக மாட்டோம் அவர்களையும் புண்படுத்தியவர்கள் ஆக மாட்டோம் அதுக்குன்னு அதையே கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணி கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க கூட்ட கல்யாணத்துக்கு நான் வராது இருப்பேனா அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிரியமா பேசுறோங்கிறதுக்காக அசத்தியம் பொய் பேசுவதும் கூடாது உண்மை பேசுறோங்கிறதுக்காக எடுத்தெறிந்தும் பேசுவது கூடாது நாம் உண்மைதான் பேச வேண்டும் அனைவருக்கும் இனிதான படிக்க பேச வேண்டும் அதைத்தான் ராமன் எப்படி பேசினார்ங்கிறதை கடந்த நாள் இனி இன்னைக்கு பார்க்க வேண்டியது முக்கியமான கேள்வி செய்கிறான் யோசித்து ஆராய்ந்து காரியங்களை பண்ணுகிறான் அவனுக்கு என்ன கட்டும் ஒருத்தன் நன்கு திட்டமிட்டு செயல் புரிந்தால் அவனுக்கு என்ன கெட்டுங்கிறது கேள்வி தர்மபுத்திரன் பதில் சொல்றார் விமர்சித்த காரியகரகா அதிகம் ஜதி அவன் எதிலும்ற்றி பெறுகிறான் யோசித்து யோசித்து திட்டமிட்டு செயல் புரிபவன் வெற்றி புரிகிறான் என்னைக்கும் வெற்றிங்கிறது அடையத்தகுந்தது அதுதான் நமக்கு அடைய வேண்டிய அப்செக்ட் கோல்ன்னு வச்சுக்கோ அதுக்கு பாதை இருக்கிறது அதுதான் வழி அப்ப ஆறுன்னு தமிழ சொல்லுவர்கள் பேருன்னு சொல்லுவார்கள் ஆறுங்கிறது வழி பேருங்கிறது அடைய வேண்டிய புருஷார்த்தம் அடைய வேண்டி இன்பம் இந்த பேரு பெற்றேன் இதை பெறுவதற்கு என்ன பேரு செய்திருக்கிறேனோ என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் அடைய வேண்டி இன்பம் வெற்றி ஆறுங்கிறது அதுக்கு அழைச்சுன்னு போக போற பாதை வழி இந்த ரெண்டுத்திலே எது மிக முக்கியமானது வழி முக்கியமானதா அல்லது வழியாலே எங்க அடைய போகிறோமோ அது முக்கியமானதா பல பேர் அடைய போற இடத்த மட்டும் நினைப்பார்கள் வழிமுறைகளை பற்றி தீர்க்கமாக சிந்திக்க மாட்டார்கள் அப்படி இருக்கிறவர்கள் அந்த வெற்றியை பெற்றுவிடுவதில்லை ஒருத்தன் வெற்றி தர வேண்டுமென்றால் அதற்கு வழிய பத்தின ஆராய்ச்சி வழியை பத்தின திட்டமிடுதல் நிதானமாக வழியில் நடத்தல் அதில் குறுக்க குறுக்க என்னென்ன ஆபத்துக்கள் வருமோ அதத்தனையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுதல் அந்தந்த ஆபத்துக்கள் வரும்போது அதிலிருந்து விலக வழி தேடுதல் ஆபத்துக்களை தாண்டுதல் கண்ணை எங்க போய் அடைய வேண்டுமோ அந்த இடத்தை விட்டு நகராமல் பாதையிலே நடந்து போதல் இனி ஒருத்தனுக்கு ரொம்பவே முக்கியம் ஹனுமான் தான் சாட்சி விமர்சித்த காரியகரகா நன்கு காரியத்தை செயலாற்றும் திறன் யோசிக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் யோசித்துக் கொண்டே நிதானமா மெதுவான உட்கார்ந்துடக்கூடாது வேகமாக தான் யோசிக்க வேண்டும் வேகமா முடிவெடுக்க வேண்டும் அதை ஆற்றும் திரலும் தேவை இவ்விடத்தில் பதில் சொல்லும் போது தர்மபுத்திரன் எதிலும் வெற்றி பெறுகிறான்னு சொல்லிவிட்டார் நமக்கு எதிலும் வெற்றி கிடைப்பதற்கு நம்மாழ்வார் ஏழாம் பத்தில் பத்து பாசரங்கள் பாடியிருக்கிறார் அடியாரோடும் ஒன்னு நின்ன ஷடகோபன் உரை செயல் நன்னிபுனைந்த ஓர் ஆயிரத்து வென்னி பத்தும் மேவி கற்பார்க்கே இந்த பத்து பாசரங்களை யார் கற்றாலும் அவர்களுக்கு எதிலும் வெற்றி கிட்டும் நல்ல செயல்களில் தீய செயல்களை தொடங்கிவிட்டும் வெற்றி குட்டுமான தேடக்கூடாது அதுக்கு சாஸ்திரங்களிலும் பாசரங்களிலும் வழி தேடுவதும் கூடாது வெற்றி தரும் பத்து இந்த 10 பாசனங்கள் நன்னா ஞாபகம் வச்சுங்கோ ஆழியழ சங்கும் வில்லுமிழ என்ன தொடங்குகிற பாசனம் நம்மாழ்வாரு திருவாய்மொழியில் ஏழாம் பத்தில் வரக்கூடிய பத்து பாடல்கள் ஆழியழ சங்கும் வில்லுமிழ சிச வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் திருவிக்கரமனாக உலகத்தை அந்த சமயத்துக்கு உலகமே ஜெய ஜய ஜி வாழி வாழி பல்லாண்டு பல்லாண்டு ஓங்கி கோஷமிட்டதான் அதைத்தான் அழுவார் சாதிக்கிறார் ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ திருமானுடைய ஓர் திருவடி கீழோகத்தை மற்றொரு திருவடி மேல்லோகத்தை எல்லாம் அளந்தது அந்த சரித்திரத்தை சொல்லி இதை சொல்லுபவர்களுக்கு வெற்றி கிட்டும்னு அழ்வார் சாதிக்கிறார் இதை போல ஒரு பாசனத்திலையும் பெருமாளுடைய ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு கதை அதை சொல்றவர்களுக்கெல்லாம் வெற்றி கிட்டும் அபிப்பிராயம் என்ன இந்த ஓரொரு பாடலிலும் ஓரொரு கதையிலும் பெருமாள் எப்படி ஆராய்ந்து செயலாற்றி இருக்கிறார்கிறத தெரிந்து கொள்ளலாம் வாமனமூர்த்தியாய் குள்ளமான வடிவத்தோட பிறந்தார் வளர்ந்து விட்டார் ஏன் குள்ளமா பிறந்தார் ஏன் வளந்துட்டார் ஏன்காபலி சக்கரவர்த்தியாங்கிற மகாச்சாரியர் அதிமானுஷத்தவங்கிற நூலில் விசாரிக்கிறார் பகவானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன்னுடைய வயிற்றுக்குள் இந்த உலகத்தை வைத்து காத்து கொடுத்தாள் உன்னாலே தான் கோரை பற்களாலே வராக அவதாரத்தின் போது பூமாதேவியே பிரளயக்கடலில் இருந்து மீட்டு எடுக்கப்பட்டாள் அப்ப நீதான் உன் வயத்தில் வைத்து காப்பாற்றுகிறாய் நீதான் வராக அவதாரமாக இடந்து அப்ப உன்னால் படைக்கப்பட்ட லோகம் உன்னால் அழிக்கப்படும் லோகம் அப்ப உன்னுடைய ஆளுகைக்கே முழுவதுமாக உட்பட்டிருக்கிற லோகம் உன்னை விட்டு அப்படி இப்படி நகர்றதுக்கு இந்த லோகத்துக்கு வழி அப்படி இருக்கிறச்சே பிச்சை மீட்டு பெறுவதை தவிர வேற வழியே உனக்கு தெரியலையா ஆப்சல்யூட்லி என்னுடைய சொத்து ஒரு சொத்து என்னதே மற்றொருத்தருக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாதுன்னு வச்சுக்கோ அந்த சொத்தை இன்னொரு போய் நான் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருவேனா ஆனா பகவான் அதை பண்ணாரோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னு புரிஞ்சு போச்சு நீ ரொம்ப யோசித்து செயலாற்றி இருக்கிறாய் என்னவெனில் நரசிம்மாவதாரத்தின் போது பிரஹ்லாதனுக்கு ஓர் வரம் கொடுத்தான் பெருமான் இனி உன்னுடைய குலத்திலே உதித்தாரே கொல்ல மாட்டோம் இது அவன் கொடுத்த வரம் மகாபலி சக்கரவர்த்தி பிரஹ்லாதனுடைய பேரன் பிரகலாதனுடைய பிள்ளைக்கு விரோசனன் பேர் விரோசனனுடைய பிள்ளைதான் மகாபலி ஆகையால் மகாபலியை பகவான் கொல்லுவது இயலாது இது முதல் கன்ஸ்ட் ஒரு ஒரு நிர்பந்தனுக்கு பரவாயில்ல இது முதல் நிர்பந்தம் அதனால கொல்ல முடியாதுன்னு ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாவது அவனே உதார குணம் படைத்தவன் அவன் வள்ளல் தன்ம உடையவன் யார் எதற்கேட்டாலும் கொடுக்கிறான் அவனிடத்துல வேற தீய குணங்கள் இருந்தாலும் எல்லாரும் கேட்டா கொடுக்கறான் அந்த கொடுக்கும் கொடை வள்ள படைத்தவனை கொல்லுவது பகவானுக்கு இஷ்டப்படவில்லை ரெண்டையும் யோசித்தார் ஆனா இந்த இழந்து விட்டான் மகாபலி இந்திரனுடைய மூணு லோகங்களை பறித்து போயிருக்கிறான் கொல்றதோ முடியாது அவங்கிட்ட வேற நல்ல குணம் இருக்கு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மூலியம் இந்த ரெண்டுத்தையும் பெருமாள் சேர்த்தார் ஒண்ணு செய்வோம் அவனுடைய நல்ல குணமான கொடுக்கும் தன்மையே உபயோகப்படுத்திப்போம் அதை போய் பெறுவோம் அதே சமயத்தில் அவனை கொல்ல வேண்டாம் அவனுடைய கர்வத்தை கொலைத்து விடுவோம் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு பெருமாள் குள்ளமான வடிவற்றை எடுத்துக் தன்னுடைய சிறு திருவடிகளாலே மூன்றடி மண்ணு கேட்டார் கொடுத்தான் கொடுத்தவுடனே பகவான் கிடுகிடுன்னு வளர்ந்தான் சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்க பெற்றியோய் யார் குறுகிய மானுருவாக பிறக்கணும்னு கேட்டுடா யார் ஒன்னு சுருகுன்னு சொல்லல யாருன்ன பெருகுன்னு சொல்லலே பெருக்கிக் கொண்டாய் அப்ப யாரும் கேட்காமல் சிறுக காரணமென் பெருக காரணமென் ஆராய்ந்தது காரணம் இவங்கிட்ட எப்படி வேலையை நடத்திக்கலாம் நாம நம்மளை குறைச்சுடா கூட தேவலே ஆனா வேலை முடியணும் அவனுக்கும் கெட்டவேடாது கர்வத்தை மட்டும் குறைச்சிடணும் இந்திரனுக்கும் ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் இது எல்லாத்தையும் பெருமாள் யோசித்தார் ஆனா உன்னையே உன்னை சர்ச்சு விட்டுட்டார் களம்பரத்தை தான் யோசித்தார் எல்லாத்தையும் சரியா கணக்கு போட்டார் கிளம்பும் போது பார்த்தால் பெரிய பிராட்டி ஆர்சி மகாலட்சுமி வாமனாவதாரத்தினுடைய திருமார்கள் எடுந்து விளியிருந்தாள் எப்போதுமே அங்குதான் இருப்பாள் அப்போதும் அவ்விடத்தில் இருந்தாள் திருமாளவளை பார்த்து தேவி தேவரின் திறந்த வீட்டுக்கு பத்து நாள் போய்விட்டு வர வேண்டும் ஏன் வெகைப்போட கேட்டால் பிராட்டி அவர் சொன்னார் நான் பிரம்மச்சாரியா போயிட்டு இருக்கேன் பிரம்மச்சாரி கல்யாணமாக நானே மாந்தோல் மரபுரி தரித்து தாழங்குடைய கையிலே பிடித்து கொண்டு நல்ல பிரம்மச்சாரி கோலத்துல போயிட்டு இருக்கேன் திருமார்பிலேயே பிராட்டியை வைத்துக் கொண்டு பிரம்மச்சாரியா போனா ஊர் எள்ளி நகையாடும் அதனாலதான் கேட்டுக்கிறேன் நீ கொஞ்சம் பத்து நாள் பிறந்து விட்டு போனா தேவையில்லை லக்ஷ்மி பதில் சொன்னாள் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று நம்மாழ்வார் பாடியிருக்கார் நித்தேவேஷா ஜெகன் மாதா விஷ்ணோஸ்ரீஹி அனபாயினி ஒரு நாளும் பிராட்டி அவன் திருமார்பட்டு பிரிய மாட்டாள் அப்படி இருக்கிறச்சே நீ பிரம்மச்சாரியா போனான்னா சன்னியாசியா போனான்னு நான் இருக்கிற இடம் என்னிடம் இதை விட்டு நான் என்ன மறுத்தாள் லட்சுமி திருமாவள உடனே பார்த்தார் தேவி நீரெங்கே எழுந்தொருள் இருக்கிறீரோ வீச்சிருக்கோ அப்ப இது தர போட்டு மறைக்கணுமா இல்லையா அது இல்லாட்டா ராணிக்கு மதிப்பு குறவு அதனாலே பெரிய மான் எடுத்தார் நான் தன்னுடைய நெஞ்சு முழுக்க மூடி நூட்டார் திராட்டி சட்டம் போட்டார் எதுக்கு என்ன மூடரைப்போ நான் நன்னா தானே உட்காண்டிருக்கேன் அந்த புறம்னா திறந்து கிடக்க கூடாது அது மரியாதை இல்லை அதனால தர போட்டு மூடேன்னு ஜாதிரா உண்மையில் இது திறந்து கிடந்தால் இவளுடைய அனுகிரகம் அருட்பார்வை மகாபலிக்கு விழுந்து விட்டால் அவனிடத்தில் இருக்கிற சொத்துக்களை பறிக்கவே பகவானுக்கு முடியாமல் போகும் ஆகையாலும் சிராட்சியம் அரைத்துக் கொண்டான் என்பதுமான் இப்ப எவ்வளவு யோசிக்க ஆனா ஒன்னு தோணும் ஓ இந்த யோசனை எல்லாம் ஏமாச்சு விடுறதுக்கு தானே இதுல எந்த ஏமாற்றதுன்னு இல்லை தான் கேட்ட அடியிலிருந்துதான் தான் பெற்றான் தன்னுடைய பிராட்சிக்கு அந்த புறத்து தீந்தான் குற்றம் புரிந்தவனுக்கு தண்டனை கொடுத்து உண்மையான சொத்துக்குடையவன் யாரோ அவனுக்கு சொத்தம் இழுத்துத்தான் கொடுத்தாக வேண்டும் அதுக்காக ஆராய்ந்தது தான் பண்ணியது அப்ப இந்த கதையை ஆழ்வார் சொல்லுட்டு இப்படி யாரெல்லாம் பாடுறார்களோ வெற்றி பத்தும் மேவி கற்பார்க்கே அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கட்டும் ஒரு பாசரமே இப்படிதான் ஆயிரம் சோழாலே அலை கடல் கடந்தான் என்பருமா தேவர்களுக்கு அமுகத்தை கடைந்து கொடுப்பதற்காக தேவர்களையும் அசோர்களையும் சேர்ந்து மந்தர நாட்டி வாசுக்கியை கயிறாக பிணைத்து கடைய சொன்னான் பெருமான் அப்போது கடைய கடைய கடைய பெரிய மூச்சு விட்டான் அது அல்வா ரொம்ப சாதிக்கிறார் இதே பத்து பாசனம் ஆறு மலைக்கு எதிர்ந்து மொழி அற ஊறுசூழாய் மலை தேய்க்கும் மொழி கடல் மாறுசூழன் அழைக்கின்ற ஒலி அப்பன் சாருபட அமுதம் கொண்டே அமுத பகவான் கடைந்து எடுத்தான் முதல்ல இவர் கடையவில்லை அவ ரெண்டு பேரும் கிடைய சொன்னா அதுல இந்த ஜாதிரதியா சொல்லி அனுப்புற இந்திரா இங்கே வா நீ அசுரர்களோடைய நட்பு கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கடலை கடைங்கோ இந்திரன் கேட்டான் நான் மக்கள் அவனுக்கு ஜென்ம நாள் நான் திரும்பி போட பார்க்க மாட்டேன் பகவான் சொன்னார் அவனுக்கு புரியாம பேசுறேன் ஒரு வலைக்குள்ள பாம்பு மாட்டி பாம்பு எலியோட நட்பு பண்ணி எலியும் பாம்பும் ஜென்ம எலிய கண்டாலே பாம்பு சாப்பிடுவோம் ஆனா இப்ப வலையோட பின்னல கத்திரிச்சு விடணும் அது வரைக்கும் எலியோட நட்பு கொள்ளும் ஆனா அதற்கு பிற்பாடு அந்த எலியே சாப்பிடும் இப்படி எல்லாம் நான் பாத்திருக்கேன் ஆகையாலே நீ தண்ணா அசுரோட நட்புக்கொள் என்று சொல்லி அனுப்பி கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்தாத்தான் காரியம் நடக்க ஒரு காரியத்தை ஆற்றும் நன்கு ஆராய்ந்து தான் செய்ய வேண்டும் முன்வைத்த கால தின் கூடாது மேற்கத்தி நாடுகளுக்கெல்லாம் போற மொழி லண்டனுக்கு போய் பாக்குறோம் அமெரிக்கா போய் பாக்குறோம் நீங்க பாத்துறவா எத்தனையோ பேர் பிள்ளை பொண்ணு பேரா எல்லாரும் அங்க இருக்கா நம்ம எல்லாரும் போய் போய் பொண்ணுகள் எல்லாரையும் பாத்து வந்திருக்கோம் அந்த நாட்டத்தை பார்த்து சில சில விஷயங்கள் மட்டும் நம் நாட்டுக்காராலும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எத்தனையோ உபரிஷத்துக்கும் கீதையும் மகாபாரதமும் நம்ம கிட்டதான் இருக்கு அதை நாம அவாளு கொடுக்குறோம் ஆனா அங்கிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுமா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஒருத்தரோட நம்ம பேச உட்காருணு உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட் புக் எடுத்துவா பேனா எடுத்துவா நாம என்ன பேசிக்கிறோமோ அது கெடுக்கிடுக்கு பாயிண்ட்ஸ நோட் பண்ணிடுவா நம்ம நாட்டுல அந்த வழக்கமே கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை பத்தி கூட ஒருத்தட்ட பேசிட்டே இருந்தோம் ஆட்டா இப்படி பண்ணிவிடலாம் அப்படி பண்ண விடலாம் ஒரு நோட் பேனா எடுக்க மாட்டா எழுதிக்கவே மாட்டார்கள் எழுதுறவாழக் கண்டா வாழ்க்க ஒரே ரொம்ப எழுதி வச்சுன்னு பண்ணுவா போல் இருக்கு கடைசியில மறந்து போயிடும் நமக்கு மூளை நம்ம மனசுக்கு அவ்வளவு தூரம் புத்தி எல்லாம் இல்லை அத்தனை ஞாபகம் வச்சுக்க முடியாது நோட் பண்ணிவிட்டோம்னா தான் நல்லா இருக்கும் ரெண்டு விஷயம் ஒரு கம்பெனி இருக்கு ப்ராஃபிட் பண்றதுங்கிறது ஒண்ணு அதற்குரிய பட்ஜெட் போடுறதுங்கிறது ஒண்ணு பட்ஜெட் படி நடக்கிறது ஒண்ணு நம்ம எப்போ நினைச்சுருப்போம் பட்ஜெட்டிங் பிளானிங் எக்ஸிகூஷனை பத்தி ரொம்ப குறைச்சலா கவலைப்படுவோம் ஆனா மேல நாட்டுல எவ்வளவு தெரியுமோ எத்தனை கெத்தனை ப்ராஃபிட்ட பத்தி கவலைப்படுவாலோ அத்தனை பட்ஜெட் பண்றதுலயும் பிளான் பண்றதுலயும் நேரம் செலவழிப்பார்கள் அதை பண்ணாதான் வெற்றி கிடக்கும் இல்லனா நமக்கே வழியில என்ன ஆபத்து காத்துக்குன்னு தெரியாது சொல்லியும் அதனால் அப்படி இருக்காமல் நன்கு செயலை யோசித்து திட்டமிட்டு ஒரு செலவா சரியா தெரியணும் பண்ண போறோம் ஆரம்பிச்சுடுறது ஒரு வுட் ஒர்க் பண்றதுன்னு வீட்டுல ஆரம்பிக்கிறது சாமி ரெண்டு லட்சம் ரூபான்னு சொன்னா கடைசியில நாலு லட்சத்துல போய் முடிஞ்சதுன்னா பேப்பர் பேனாவை எடுத்து என்ன வேணும்னு எழுதலேன்னு அர்த்தம் இந்த தவறே வராமல் யார் நடந்து கொள்ளுகிறானோ அவனே வெற்றி பெறுகிறான் கருத்தை சொல்றார் மேலும் அடுத்த கேள்வியை பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யக் உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்